சச்சிதானந்த விஷோத்பத்தியாவினாசா வய நஷையலோக்கோ வாமோரத்மகலேதாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஈஸ்வர பக்தியோட ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்புறம் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தினால விவேகாதி சாதன சதுஷ்டய चतुष्टय அடையணும் அது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயத்தோற்றம் இதில் உண்மை என்பது எதுவும் இல்லை இந்த விவகாரத்தில் ஒன்றும் அதாவது செயல்களோ செயல்களின் பலன்களோ எதுவுமே உண்மையில்லை பயனற்றவை என்கிற உண்மையை சொல்கிறார் சுப்தசிய விஷய ஆலோக்காக தூங்கின்றிருக்கிறவனுக்கு சொப்னம் வருகிறது சொப்னத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பிரயோஜனம் ஜாக்கிரதாவஸ்தைக்கு வந்தாச்சுன்னா சொப்னாவஸ்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி தியாயத்தோவா மனோரதாக மனோரதா தியாயத்தோவா ஒருத்தன் என்ன பண்ணுறான் பிளான் பண்ணுறான் ஃப்யூச்சருக்கு என்னெல்லாமோ பிளான் பண்ணுறான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னாகிறதுனா அந்த காரியம் நடக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கலாம் காரியம் நடந்து எடுத்தினாலும் கொஞ்ச நாள் கழித்து இவன் அந்த உடம்பை விட்டு கிளம்பி ஆகணும் ஆக என்ன பயன் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா என்னமோ தற்காலிகமாக ஒரு பயன் இருந்த மாதிரி ஒரு தோற்றமே வாஸ்தவமாக நமக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அது மாத்திரமில்லை நானாத்மகத்வாது நானாத்மகத்வாத்துன்னு சொன்னால் பலவிதமாக இருக்கு ஆனால் பலன் முழுமையாக இருக்கா இதனாலே கனவுனாலேயும் முழுமையான பலன் ஒன்றும் எதிர்கால கற்பனைகளாலும் யாதொரு பயனும் இல்லை நிகழ்காலத்திலே கடவுளை சார்ந்திருந்து பற்றற்றவனாய் வாழ வேண்டும் என்பதில் தான் கருத்து அதை சொல்கிறாருங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகணுங்கிறார் இது ப சாஸ்திரங்களில் அடிக்கடி சொல்லப்படுகிற விஷயந்தான் செயல் புரிய வேணும் பக்குவப்பட வேண்டும் செயலிலிருந்து விலக வேண்டும் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் என்டர் க்ரோ கம் அவுட் அப்படின்பார் ஆக இந்த பிரவருத்தின நுழை மனசை பக்குவப்படுத்திக்கோ வெளியில் வந்துடுவோம்பார் அல்டிமேட் கோல் நமக்கு இதெல்லாம் கிடையாது இந்த ஆக்டிவிட்டீஸு ஆக்டிவிட்டீஸ்னால் இருக்கக்கூடிய RESULTS.. இதிலெல்லாம் நமக்கு தாத்பரியம் இல்லை அதனால் நானாத்மகத்வா பலவிதமான தன்மை உடையதாக இருப்பதால் விபலகா விபலகான்னா ஒன்றும் பயன் இல்லை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற பணமோ குடும்பமோ உறவுகளோ எதுவும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்போ அசாஸ்வத்தமாக இருக்குது ஆகையினால இந்த உலகத்தில் சாதிக்கிறத விட இந்த உயிருக்கு சாதிச்சுக்கணும் அதாவது ஜீவாத்மாவுக்கு தேட வேண்டியதை தேடணும் அதை விட்டுட்டு இந்த சரீரத்துக்கு வேண்டி இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய எத்தனை நாளைக்கு உழைக்கிறது உடம்பை காப்பாற்றுறதுக்கு உழைச்சுட்டே இருக்கிறதுக்காக உடம்பை வ கடவுள் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்குறார் உடம்பில் வாழ்ந்து நம்மளை மனசையும் சூக்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவனானவன் சூக்ம சரீரத்தை பக்குவப்படுத்தி கொண்டு மனசாந்தியை பெறத்துலதான் குறிக்கோளா இருக்கணும் இந்த வாழ்க்கையிலிருந்து கிளம்புற போ வாழ்க்கையை நிறைவு செய்யற போது அசாந்தியோட துக்கத்தோட வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடாது அது ஒரு பைத்தியகார்த்தனும் முட்டாள்தனம் வாழ்க்கையை புரிஞ்சுக்காம வாழக்கூடாது அப்படிங்கறதான் சொல்றார் விபலஹா ததா இதெல்லாம் சொன்னார் அதாவது தூங்கிட்டு இருக்கிறவன் சொப்பனம் பார்க்குறான் இன்னொருத்தான் பகல் கனவுன்னு சொல்கிற மாதிரி உட்காந்துன்னு பிளான் பண்ணுறான் எதிர்காலத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் நல்லது திருவள்ளுவர் சொன்னார் நம்மளும் அடிக்கடி சொல்கிறோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அது அல்டிமேட்டாக அது இல்லைங்கிறது குறிக்கோள் இல்லைங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ததா பேதாத்மதீஹி குணைஹி இந்த ஆத்ம பேதம் இருக்கே அந்த பேதாத்ம புத்தியும் அந்த குணங்களும் உண்மையிலே பார்த்தா பயனற்றது உலக வாழ்க்கைக்காக இந்த அர்த்த காமத்துக்காக நாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் பயனற்றது இது வந்து வைராகிய புத்தியை காட்டுற வைராக்கியத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் இதோட அடுத்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு முயற்சிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சுப்தஸ்ய விஷயாலோக தியாயதோபா மனோரத பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்